வணக்கம் நட்டினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை இருபத்தி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மின்சார தந்தி முறையை திரு வில்லியம் குக் என்பவர் செயல்படுத்தி காட்டினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு முதலாவது சீன ஜப்பானிய போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொரியா ஜப்பானின் ஆட்சியின் கீழ் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அஜினோ மோட்டோ கண்டுபிடிக்கப்பட்டது 1934 தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆஸ்திரிய அதிபர் அங்கல்பர்ட் டோல்பஸ் நாசிகளினால் படுகொலை செய்யப்பட்டார் 1943 தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது இத்தாலிய சர்வாதிகாரி பெனிடோ முசோலினி பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு கறுப்பு ஜூலை நிகழ்வாக கொழும்பு வெலிக்கடை சிறையில் குட்டிமணி தங்கதுரை ஜெகன் உட்பட 37 ஏழு தமிழ் அரசியல் கைதிகள் சக சிங்கள கைதிகளினால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு இஸ்ரேல் லெபனான் மீது பெரும் தாக்குதலை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் செயின்ட் ஜேம்ஸ் தேவாலயத்தில் பதினோரு மதகுருக்கள் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இடையில் வாஷிங்டனில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் இருந்து வந்த முருகல் நிலை முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே ஆர் நாராயணன் இந்தியாவின் பத்தாவது குடியரசுத் தலித் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் இப்பதவியை வகித்தது இதுவே முதல் தடவையாகும் இரண்டாயிரமாவது ஆண்டு பிரான்சின் கான்கோட் சூப்பர் சானிக் விமானம் பாரிஸில் விழுந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து நூற்றி பேரும் தரையில் இருந்த நான்கு பேரும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிரதிபா பாட்டீல் இந்தியாவின் முதலாவது பெண் குடியரசுத் தலைவரான இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத்தின் மார்ஸ் ஐந்து விண்கலம் ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வைகிங் ஒன்று விண்கலம் செவ்வாயின் புகைப்படங்களை பூமிக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சல்யூட் ஏழு விண்கலத்தில் சென்று ரஷ்யாவின் ஸ்வெட்லைனா ஸ்விட்ச் கயா என்ற பெண்மணி விண்ணில் நடந்த முதலாவது பெண் என்ற பெருமையை பெற்றார் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆல்பிரட் பாசட் பிரிட்டிஷ் கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜிம் கார்பெட் இந்திய சூழலியலாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி எண்நூத்தி எண்பத்தி ஆண்டு குமாரத்துங்க முனிதாச, சிங்கள எழுத்தாளர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செம்மங்குடி சீனிவாச ஐயர் தமிழக கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோ உ எதிர்மன்ன சிங்கம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சோம்நாத் சேட்டர்ஜி இந்தியாவின் பதினான்காவது மக்களவை தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சுதீர் காக்கர் இந்திய உளவியல் பகுப்பாய்வாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ச ராமதாசு தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகேந்திரன் தமிழக திரைப்பட இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பொன் செல்வராசா இலங்கை தமிழ் அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு சாமுவேல் டெய்லர் கோல்ரிச் ஆங்கிலேய மெய்யியலாளர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குட்டிமணி தமிழீழ போராட்டத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் ஏ நாயக்கர் தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரவிச்சந்திரன் தமிழ் திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பூலான் தேவி இந்திய கொள்ளைக்காரி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அருண் நேரு இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சீலன் கதிர்காமர் இலங்கை தமிழ் வரலாற்றாளர் எழுத்தாளர் இடதுசாரி அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் தேசிய பகாய் தினம் ஜமேகா நாட்டில் கடைபிடிக்கப்படுகிறது டுனிஷியா நாட்டின் குடியரசு தினம் எகிப்து நாட்டின் புரட்சி தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே